الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم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 அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஜலாலு அவனது திருப்பெயர் கொன்று இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் சர்வ சக்தியும் கொண்டவன் அல்லாஹல்ல ஜலாலுஹூ தான் நாடியதை செய்யக்கூடியவன் அல்லாஹல்ல ஜலாலுஹூ எதனை நாடுகின்றானோ அதனை யாராலும் தடை செய்ய முடியாது தடுக்க முடியாது அல்லாஹ் பகானுவா எதனை தடை செய்தானோ அதனை யாராலும் செய்ய முடியாது அல்லாஹ் பகானுவ தாலா அந்த அளவுக்கு மகா சக்தி பெற்றவன் என்று படைத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கருணையும் அருமை நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லாறுகள் அனைவர் மீதும் கியாமத்தினால் வரைக்கும் உண்டாவதாக இறையில்லமாம் அல்லாஹூ தாலாவுடைய புனித மாளிகையில் காப்புடைய நீயத்துடன் வந்த அமர்க்கும் மே அல்லாஹார்களேந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அல்லாஹு பஹானு சொல்லியிருக்கிறானோ நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்களோ அவற்றை தம்மால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டு ஒதுங்கி தன்னை பாதுகாத்து நடக்க வேண்டுமென்று தடை செய்யப்பட்டிருக்கிறோமோ அவற்றை விட்டு முற்று முழுதாக ஒருங்கி தன்னை பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் வாராந்தம் நாம் புத்துபாக்களை செய்மடுக்கிறோம் பயான்களை கேட்கிறோம் பேசக்கூடியவைகள் கேட்க கேட்கக்கூடியவைகள் எமது வாழ்க்கையில் கொஞ்சமாவது வேண்டும் என்ற நீயத்தோடு நாம் கேட்க வேண்டும் அல்லாஹுபஹானுவ நல்ல விடயங்களை அமல் கூடிய பாக்கியத்தை எமக்கு நெசைவாக்குவானாக மேலும் அல்லாஹூ தாலாவுடைய நிலடியார்களே மனிதர்களுக்கு அல்லாஹ் சுபகானுவா பல பண்புகளை கொடுத்திருக்கிறான் சில பண்புகள் அது எம்மிடத்தில் இருக்க கூடாதவை சில பண்புகள் கட்டாயம் இருக்க வேண்டியவை நபிசல்லு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நல்ல பண்புகளை கொண்டு அவர்களுடைய அழகான அந்த சிபத்தை கொண்டு ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை தள்ளி இருக்கிறார்கள் என்பதனை படித்திருக்கிறோம் நபியவர்கள் வீணாக கோபப்பட்ட வரலாறு கிடையாது நபியவர்கள் யாருக்கும் வீணாக ஏசிய வரலாறு கிடையாது நபியவர்கள் யாரையும் உள்ளம் உடைய கூடிய அளவுக்கு பேசினார்கள் அல்லது பார்த்தார்கள் அல்லது சைக்கிளை செய்தார்கள் என்று கூட கிடையாது கண்மணி சல்லு அலே வசல்லம் அவர்களுடைய முகம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அழகாக புன்முறுவல் பூர்த்ததாக இருக்கும் என்பதனை நாம் கித்தாபுகளில் படித்திருக்கிறோம் மேலாண் அல்லாஹூ தாராவுடைய அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நானும் நீங்களும் வாழ வேண்டும் நபியவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சிபத்துகள் இருக்கவில்லையோ அவற்றை எம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இல்லாமல் வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைய பிரசங்கம் நபி அவர்களுடைய அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் கோபம் வரக்கூடிய பண்பு அந்த கோபத்தினால் எமக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய பாவங்கள் இந்த இரண்டையும் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முன்னைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு பெண்மணி வாழ்கிறாள் அந்த பெண் ரொம்ப பயபக்தியுடைய பெண்ணாக இருக்கிறாள் அதிகமாக அமல் செய்து கொண்டிருக்கிறாள் நோன்பு நை நோக்கக்கூடியவராக இருக்கிறாள் இவ்வாறு ஒரு பிராணி பூனைக்கு அவள் தண்டனை கொடுத்து பசியோடு வைக்கிறாள் இந்த கெட்ட பண்பின் மூலமாக இந்த பூனையோடு நடந்த பண்பின் மூலமாக அவளுடைய முடிவு கெட்டதாகின்றது அவள் நரகவாதியாக போய்விடுகின்றாள் என்பதனை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து எமது பண்புகள் அது மனிதர்களோடு இருக்கலாம் அல்லது மிருகங்களோடு இருக்கலாம் அல்லது படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லோரோடும் எமது பண்புகளை நாம் நல்லபடியாக ஆக்கவேன் என்பதனை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நிலையார்களே அல்லாஹா நபி அவர்களுடைய பந்தை பற்றி குரானில் இவ்வாறு பாராட்டி பேசுகின்றான் நவிய நாயகமே நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த பண்புடையவராக இருக்கிறீர் மகத்தான குடேமுடைய குணமுடையவராக இருக்கிறீர் என்று ஒரு ஆயத்திலும் நிச்சயமாக நீங்கள் அந்த சஹாபாக்களோடு மென்மையாக நடப்பது அழகாக நடப்பது நல்ல குணத்தோடு நடப்பது இது அல்லாவுடைய ரஹ்மத்தில் இருந்து என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அதன் மூலமாக நீங்கள் அவ்வாறு நடக்கிறீர்கள் நீங்கள் கடுநெஞ்சமுள்ளவராக கெட்ட பண்புள்ளவராக நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த சகாபாக்கள் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடு இருப்பார்கள் அவர்கள் உங்களுடைய சகவாசத்தை விட்டு தூரப்போ இருப்பார்கள் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடு விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா நபியவர்கள் சஹாபாக்களோடு எவ்வாறு நடந்தார்கள் என்பதனை அல்லாஹு இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அதை போன்று சொல்லுகிறான் தொடர்ந்து நீங்கள் அவர்களை மன்னித்து நடக்க வேண்டும் அவர்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்படுகிறது அல்லாஹூ தாலா அவர்களை வழிநடாத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் சஹாபாக்களுக்கு பண்பை காட்ட வேன் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் நபி அவர்களுடைய குணத்தை விளங்கவேன் அல்லாஹு பேச வேண்டும் அல்லாஹ் எவ்வாறு சகாபாக்களை இணைப்பது எவ்வாறு அவர்களை அனுசரிப்பது எவ்வாறு அவர்களுடைய உள்ளங்களில் வெல்வது என்பதனை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி இருக்கிறான் மேலும் அல்லாஹு தாலாவுடைய அவர்களை சில அவனிடத்தில் அல்லாவு தாலா அல்லாஹு தாலாவை பற்றி சொல்வதற்காக போகுமாறு கட்டளை இருக்கிறான் அவர்களோடு அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலிசலாம் அவர்களும் போகின்றார்கள் அந்த இருவரை பார்த்தும் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறான் நான் தான் உலகத்திலே ரப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் நான் உங்களுடைய பெரிய ரப்ப என்று சொன்னான் அந்த இடத்தில் போகும் பொழுது எம்மை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடிய பண்டை பாருங்கள் நீங்கள் இரண்டு பேரும் நேர்வழி அடைவான் அல்லது அல்லாவை பயப்படக்கூடியவனாக மாறுவான் நீங்கள் நல்ல முறையில் பேச வேண்டும் மெல்லினமாக பேச வேண்டும் என்று இந்த நபிமாறுகள் மூசா அலை ஹாரூன் அலஹிசலாம் இவர்களுக்கு அல்லாஹு தாலா பண்பை சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறான் அவன் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் விருப்பத்திற்குரிய நீங்கள் அவர்களுக்கு விருப்பமான முறையில் நடக்க வேண்டும் மேலும் அவர்களே ஒரு ஆணில் ஏராளமான ஆயத்துகள் எங்களுடைய பண்பை சீராக்குவது பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் அவருடைய நல்ல குணத்தின் மூலமாக நோன்புடைய நன்மையை அடைந்து கொள்கிறார் ஒரு நோன்பாளியுடைய நன்மையை அடைந்து கொள்கிறார் அதே இரவில் ஒருவர் நின்று வணங்குகின்றார் அந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய நன்மையை ஒரு முக்மின் அவருடைய சீரான பண்பின் மூலமாக அழகிய குணத்தின் மூலமாக அடைந்து கொள்கிறார் என்று கண்மணி சொல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அதே இன்னும் சொன்னார்கள் அக்மல் உல் முக்மின் உங்களில் பரிபூர்ணமானவர் உங்களில் குணத்தில் அழகானவர் என்று சொன்னார்கள் நாங்கள் தொழுகையை அழகாக நிறைவேற்றுகின்றோம் நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றோம் அல்லாவுடைய கடமைகளை சரியாக செய்கின்றோம் ஆனால் எம் எத்தனையோ பேர் இருக்கிறோம் நாம் எவ்வாறு மனிதர்களோடு எம்முடைய சகோதரர்களோடு நடக்க வேண்டும் என்று தெரியாது அவ்வாறு நடப்பது கிடையாது நாம் நமக்கு சொல்லிக் கொள்கிறோம் நான் அல்லாவுடைய விடயத்தில் சரியாக இருக்கிறேன் மேலானவர்களே எமது குணத்தை சரியாக்க வேண்டும் எமது குணம் சீராக வேண்டும் நபி சொன்னார்கள் அடைவது அவருடைய குணம் நல்லதாகுவதன் மூலமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதே போன்று சொன்னார்கள் முஸ்லிமான சகோதரரை சந்திக்கிறார் பிமா யூசிபுல்லா பிலாலி அல்லா அவனுக்காக வேண்டி சோக்கத்திலே சந்திக்கிறார் அல்லா சுக வேண்டும் ஒருவர் ஒரு முஸ்லிமான மனிதரை சந்திக்கிறார் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியதற்காக வேண்டி என்றால் நபி சல்லாஸ்லாம் சொன்னார்கள் நாளையில் எந்த மனிதர் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தி சந்திச்சாரோ அவரை அல்லாஹ் அல்லா ஒரு நல்ல பண்பிற்கு அல்லாஹ் கொடுக்க கூடிய சிறப்பை நாம் சிந்திக்க வேண்டும் ஒருவர் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தி சந்திக்கின்றார் அல்லாஹு அந்த அடியானை நாளையில் சந்தோஷப்படுத்துகின்றான் என்று சொன்னார்கள் அதே போன்று கூடிய நோன்பு நாம் கொடுத்த நாம் செய்த நல்லமல்கள் இவை அனைத்தையும் விட நபிஸ்லம் சொன்னார்கள் உங்களுடைய குணம் நல்ல குணம் தான் அங்கே கணத்தால் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி எமது குணத்தை சீராக்குவது பற்றி அலையம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் மேலாண் அவர்களே அதே போன்று ஏராளமான இன்னொரு ஹதீசில் சொல்லும் பொழுது உங்களில் எனக்கு மிக நெருக்கமானவர் உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர் நாளையிலே எனக்கு மிக சமீபமாக என்னோடு இருக்கக்கூடியவர் யார் என்றால் அஹாசின் அஹ்லா கா உங்களில் யார் மிக அழகிய குணமுள்ளவராக இருக்கிறாரோ உங்களில் யாரிடத்திலே நல்ல பண்பு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்தான் எனக்கு மிக விருப்பமானவரும் யாமத்துரிய நாளையிலே எனக்கு நெருக்கமாக என்னுடைய மஜினிசில் என்னுடைய சவகாசத்தில் இருக்க கூடியவரும் என்று சல்லல்லாஹூ அலையுஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லஹு தாலா எங்களையும் அப்படிப்பட்டவர்களாக கபூர் செய்ய வேண்டும் மேலானவர்களே அதற்கு நாம் எமது குணத்தை சரியாக்க வேண்டும் எமது நல்ல பண்புகளை எம் அதிகரிக்கப்படு அதிகப்படுத்த வேண்டும் நபி அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் நம் ஹயாத்து சஹாபாவிலே படிக்க வேண்டும் நாம் நபி அவர்களுடைய எவ்வாறு நபி சொல்லா அலிகம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார் யாரா நான் என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் அவர் ஒரு தப்பு செய்து விட்டார் ஒரு தவறு செய்து விட்டார் நான் எத்தனை தடவை அவரை மன்னிக்க வேண்டும் நபி அவர்கள் நவீசல்லம் நபி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அந்த மனிதர் திரும்பவும் கேட்கிறார் நாயகமே நான் என்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒருவர் தவறு செய்யும் பொழுது அவரை எத்தனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்க நவிய அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவைகள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சுபகான் மேலானவர்களே நாம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்றால் எமது மனைவி என்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவர் அல்ல எமது மனைவி அவர் ஒரு தவறு செய்தால் கூட பொறுமையை இழக்க கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் எனது பிள்ளைகள் ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது அங்கே எமது பொறுமையை இழந்து விழக்கூடிய பண்பு எமது கிடையாது ஒரு விடயம் முடிந்து விட்டதே அதனை பற்றி ஆத்திரப்படுகிறோம் கோபப்படுகிறோம் அதனை ஏசுகின்றோம் அதற்காக வேண்டி வாயில வரக்கூடியவர்களை சொல்லுகின்றோம் எமது மனைவிய மனைவிமாருக்கு எமது வீட்டு பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டால் நாம் சிந்தனை அற்று அவசரமாக பதுவா செய்வது அவர்களுக்கு ஏசுவது அது தாய் தகப்பன் கூடிய நேரமாக இருந்தால் கவலைப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான் ஒரு பிள்ளை தவறு செய்யும் பொழுது ஆத்திரப்பட்டு தகப்பன் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார் நாசமா போக ஏன் நடக்கிறாய் தாய் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார் மேலானவர்களே பின்னால் அந்த குழந்தை அந்த அமைப்பிலே போய்விட்டால் ஒரு அழிவு கூட உள்ளாகிவிட்டால் பின்னர் கண்ணீர் வடிப்பவர்கள் நாங்கள் தான் ஏன் எமக்கு எமது குணங்கள் எமது நட்பண்புகள் அது பொறுமையை இழந்து விடுகின்றது மேலானவர்களே நபிசல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வேலை செய்கிறார் அனைத்து மாலிக் ரபியல்லாஹாலு சின்ன வயதாக இருக்கிறார் பதினொரு வயதிலே நபியவர்களுடைய இடத்திலே வேலைக்காக இருக்கிறார் நபியவர்களுக்கு ஹிதமெட் செய்கின்றார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபி அவர்களுடன் இருந்தேன் பத்து வருட காலங்கள் ஆனால் நபி அவர்கள் எப்பொழுதாவது ஒரு நாள் என்னை பார்த்து என்று கூட பாவித்தது கிடையாது சின்ன பிள்ளையாக இருக்கிறார் பத்து வருடங்கள் நபியோடு இருந்திருக்கிறார் அவர் சொல்லுகின்றார் கண்மணி சல்ல குணம் எந்த அளவுக்கு அழகான குணம் என்றால் பத்து வருட காலமும் ஒரு வார்த்தை என்னை பார்த்து நபியவர்கள் அதே போன்று நபியவர்கள் எப்பொழுதாவது என்னை பார்த்து ஆழ்த்தகாதா ஏன் நீ இவ்வாறு செய்தாய் என்று கூட கேட்டில்லை அல்லது ஏன் நீ இதனை செய்யவில்லை என்று கூட என்னிடத்திலே கேட்டில்லை மேலா்களே கண்மணி சல்லம் இவ்வாறு நாமும் வருவதற்கு முயற்சியே ஒரு மனிதர் இருக்கிறார் ஒருவர் காஃபிராக இருக்கிறார் நபி அவர்களுடைய இந்த குணத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் நபி கோபம் வராது நபி நல்ல குணம் உள்ளவர் இவர் என்ன செய்கிறார் இந்த விடயத்தை நான் அவர்களிடத்திலே போய் செக் பண்ண வேண்டும் அவர்களத்திலே நான் அதனை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கடன் கொடுக்கிறார் கடனையும் பெற்றுவிட்டார்கள் திடீரென்று கூடியிருக்கே அந்த மனிதர் வந்து சோனா என்று சொல்லக்கூடிய மனிதர் வந்து சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே சகாபாக்கள் என்றால் நபி அவர்களோடு எந்த அளவுக்கு என்றால் சில சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது நபி அவர்களுடைய யோசனை வந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் உடனே வீட்டிலிருந்து வருவார்கள் நபி பார்த்துவிட்டு போக சில சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் என்று நபி ஒன்றாக இருந்தார்கள் தன்னுடைய உயிரையும் நபி அவர்களுக்காக ஜீனுக்காக அல்லாவுக்காக தயாராக இருந்தார்கள் இந்த அளவு கொண்ட சகாபாக்களுக்கு முன்னால் இந்த மனிதர் வந்து நபி அவர்களுடைய ஆடையை பிடித்து குலுக்கி கேட்கிறார் முகம்மதே நான் கடன் தந்தேன் நீங்கள் கடன் எடுத்துவிட்டு ஏன் நேரத்துக்கு தர முடியாது என்று தன்னுடைய வாய்க்கு வரக்கூடிய விதத்திலே ஏசுகின்றார் எந்த அளவு பேச முடியுமோ அந்தளவு ஆவேசமாக பேசுகின்றார் இதனை பார்த்த அமர் ரவியல்லான் அவர்கள் சொன்னார்கள் என்னை விடுங்கள் நான் அவனுடைய தலையை கொய்து விடுகிறேன் அவனை கொலை செய்து விடுகிறேன் என்று எடுத்துக்கொண்டு எழும்பிவிட்டார்கள் சந்தோஷமாக அந்த சோனாவை பார்த்து அமைதிப்படுத்திவிட்டு சொன்னார்கள் உமரை பார்த்து சொல்கிறார்கள் உமரே நீங்கள் நடந்தது பிழை நீங்கள் நடந்தது தவறு நான் கடன் எடுத்தவன் நான் அழகான முறையில் கடனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லி தர வேண்டும் யார் சொல்வது நவியவர்கள் சொல்லுகின்றார்கள் துருணி அந்த கடனை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் அதற்கு பின்னர் அந்த கடனை எவ்வாறு கேட்பது எவ்வாறு வர வேண்டும் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற முறையையும் இந்த மனிதருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாற்றமாக நீங்கள் இப்பொழுது நான் அவருடைய தலையை வெற்றிவிடுகிறேன் என்று ஆவேசப்பட்டது ஒமரே உங்களுடைய தவறு என்று நவியவர்கள் அந்த செய்துக்கு முன்னால் அந்த நல்ல பண்டை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த அழகான முறையில் நடக்கிறார்கள் அந்த கடனையும் கொடுத்து இன்னும் அதிகமாக நீங்கள் கொடுங்கள் என்று உமருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைக்கிறார்கள் உமர் ரதான் அவர்கள் போகின்றார்கள் அந்த ஜெய்துடையை நிறைவேற்றுகின்றார்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கின்றார்கள் அவர் கேட்கிறார் ஏன் அதிகம் தருகின்றீர்கள் உமர் சொல்லுகின்றார் அந்த நேரத்திலே நான் உங்களுடைய மனமுடியை பேசிவிட்டேன் அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கொடுக்க வேண்டும் ஜெயித் உடனே குளித்து விட்டு நவியவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார் கோபம் வருகின்றதா இல்லையா என்று களிமா சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் பேரான பெரியார்களே சகோதரர்களே ஒரு மனிதரோடு நடக்கக்கூடிய நல்ல பண்பின் மூலமாக அங்கே ஹிதாய கிடைக்கின்றது நாம் வாழக்கூடிய நாடு அந்நிய நாடாக இருக்கலாம் நாம் வியாபாரம் செய்கின்றோம் புழங்குகின்றோம் எமது வீட்டிலே அயல் வீட்டார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம் நாம் ஒதுக்க கூடாது எமது நல்ல பண்பை அவர்களுக்கு காட்ட வேண்டும் எங்களுடைய குணங்களை அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் இதன் மூலமாக இதாயத் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது மீறன் அல்லாஹூ தாராவுடைய இதர்களே எனவே நல்ல பண்பு இல்லை அங்கே வருவது என்ன கோபம் யாரிடத்திலே கோபம் அதிகமாக வருகிறதோ அவரிடத்திலே நல்ல பண்புகள் குறைவு என்பது அர்த்தமாக இருக்கிறது எனவே கோபம் வரக்கூடியதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்த்து இனிமேல் என்னிடத்திலே கோபம் வரக்கூடாது என்னுடைய கோபத்தை நான் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்னுடைய குணங்களை நான் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நீயத்தை நாம் வைத்துக் கொள்வோமாக மீனூர் தாராவுடையார்களே ஒரு மனிதர் நபிசல்லாஹுலேஸ்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுகின்றால் அவ் சீனி யார் அசூர் நீங்கள் வசிய செய்யுங்கள் சொன்ன தோழரே நீங்கள் கோவப்பட வேண்டாம் திரும்பவும் சொன்னார்கள் நீங்கள் கோவப்பட இந்த ரிவாயத்திலே வருகிறதே மூன்று தடவை அல்லது அதற்கு மேற்பட்டதாகவும் கேட்டிருக்கிறார் நவியவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் நீங்கள் கோவப்பட வேண்டாம் அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அதன் மூலமாக நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் தோழரே நீங்கள் கோபப்படாதீர் நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் கோபம் வராமல் இருப்பது சுவர்க்கம் கொண்டு போய் சேகக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது எவ்விடத்திலே கோபம் அதிகமாக வருகிறதா அது மனைவியோடு இருக்கலாம் பிள்ளைகளோடு இருக்கலாம் அயலவர்களோடு இருக்கலாம் எமக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்களோடு இருக்கலாம் அவ்வாறு என்றால் எம்முடைய நல்ல பண்புகள் குறைவு என்றுதான் அர்த்தமாக இருக்கிறது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே போன்று இன்னும் ஒரு சகாபி வந்து நபிய அவர்களிடத்தில் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லித்தர வேண்டும் அது ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் எமது எனது உள்ளத்திலே அது ஆழமாக பதிய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விதியத்தை சொல்லி தாருங்கள் என்று கேட்க நபி அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் நீங்கள் கோபப்படாதீர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கோபத்தை இல்லாமல் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சோதரிகளே அல்லாஹ் ஆக வேண்டி இருக்கிறது என்று ஒரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அந்த முத்தகீன்கள் தக்குவாதாரிகள் அவருடைய பண்பு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லும் பொழுது அல்ல அவர்கள் கஷ்டத்திலும் அவர்கள் சந்தோஷமா இருக்கும் வேலையிலும் அதிகமாக அல்லாவுக்காக வேண்டி செலவு செய்வார்கள் என்று ஒரு பண்பையும் அவர்கள் தனக்கு வரக்கூடிய கோபத்தை அவர்கள் அடை அமைதிப்படுத்திக் கொள்வார்கள் சப்பி விழுங்குவார்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் சுபகான் யாருக்குரிய பண்பு அல்லாஹு நீங்கள் அவசர்களுக்காக தயார் என்று சொல்லிவிட்டு எவ்வாறு என்றால் அல்லாஹு எந்த அமலையும் சொல்லவில்லை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அவர்கள் தனக்கு வரக்கூடிய கோபத்தை சப்தி விழுங்குவார்கள் அதனை அமைதிப்படுத்திக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து நடக்க கூடிய பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே எமது வாழ்க்கையில் நாம் கோபத்துடைய அதே போன்று நபிசல்லாஹ்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் தனக்கு கோபம் வரக்கூடிய கோபம் வருற்கு இடம்பாடு இருக்கிறது ஆனால் அந்த கோபத்தை அல்லாவுக்காக வேண்டி அமைதிப்படுத்திக் கொள்கிறார் என்றால் நபிசல்லி அவர்கள் அந்த மனிதருக்குரிய சிறப்பை சொன்னார்கள் அல்லாஹு தாலா எல்லா படைப்பினங்களுக்கு முன்னாலும் அவரை அழைத்து அல்லாஹு தாலா சொல்லுவான் அந்த மனிதர் எந்த சூரிய பெண்களை அவர் தெரி செய்து கொள்கிறாரோ நீ அதனை தெரிவுண்டே நீ சுவர்க்கம் போன்ற கருத்து பட அல்லா அந்த மனிதருக்கு சொல்லுவான் என்று எந்த அளவுக்கு அழகான ஒரு அந்தஸ்தை எடுத்து தரக்கூடிய பண்பாக இருக்கிறது கோபத்தை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் வேற பிரியார்களே சோதரர்களே அது மட்டுமல்ல நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் தனது தனக்கு வரக்கூடிய கோபத்தை அவர் இல்லாமலாக்கி கொண்டால் அல்லாஹு தாலா அவருடைய அதிகப்படுத்துகின்றான் அவருடைய அதே போன்று சொன்னார்கள் எந்த மனிதர் தனக்கு வரக்கூடிய கோபத்தை அவர் தடை செய்து கொள்கிறாரோ அதனை அல்லாவுக்காக பொறுத்துக் கொள்கிறாரோ அல்லோ தை விட்டும் அல்லாஹோ தாரா அவனுடைய அசாபை விட்டு அந்த மனிதரை மன்னித்து விடுகிறான் அகாபு கொடுக்காமல் பாதுகாத்து விடுகிறான் என்று சொன்னார்கள் மகான் அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு மேலான ஒரு அமல் தான் நம்மிலே கோபம் வராமல் இருப்பது எம்முடைய கோபத்தை நாம் இல்லாமல் ஆக்குவது நல்ல பண்புகளை எம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துவது எனவே அல்லா சுகாடைய அதிகரிக்க செய்வானாக அவர்கள் எவ்வாறு அழகாக நடந்து கொண்டார்களோ அந்த நல்ல பண்புகளை எங்களுக்கு நசிபாக்குவாயாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த அஹ்லாக்கை தம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக காட்டினார்களோ அந்த அஹ்லாக்கை எங்களுக்கு நசிபாக்குவாயாக அதன் மூலமாக செய்வாயாக எங்களுடைய வாழ்க்கையில் கோபம் என்ற அந்த சிவத்தை இல்லாமலாக்குவாயாக யார்லா கிருபி ரஹ்மானே நீ விரும்ப விதத்திலே எல்லா நிலைமைகளிலும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக வாயாக உயசரமான ஜன்னத்தில் மக்களாக எங்களை கபூ செய்வாயாக எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ டபுள் பயான்ஸ் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்